ிாத்தயற்றவேற்றைக்கணாயீத்தமே நமோகமு கௌன்ய பிரஸ் சூரிய பிரணவன் ஸ்ரீஷர் ஈஸ்வர தரிசனத்துக்கு உபாயமாக ஈஸ்வர விபூதியை நாலு ஸ்லோகத்தில் இங்கே உபதேசம் பண்ணுறார் விஸ்தாரமாக இதை பத்தாவது அத்தியாயத்தில் உபதேசம் பண்ண போகிறார் இப்போ நாம் பார்த்தது ஈஸ்வரன் ஜகத்துக்கு காரணம் அபிநிமித்த உபாதான காரணம் அபராப்ரகிருதி உபாதான காரணம் பராப்ரகிருத்தி நிமித்த காரணம் இது ரெண்டையும் சேர்த்து தான் அபின்ன நிமித்த உபாதான காரணம்னு சொன்னோம் அதாவது மெட்டீரியல் காசும் இன்டெலிஜென்ட் காசும் ஈஸ்வரன் தான் ஈஸ்வரனுடைய ஒரு அம்சம் மெட்டீரியல் காசு இன்னொரு அம்சம் நிமித்த காரணமாகவும் இருக்கு அபராப்ரகிருதி அம்சம் உபாதான அம்சம் மெட்டீரியல் காசு பராப் பிரகிருதி நிமித்த அம்சம் இதில் இன்னும் சூட்சமான விஷயங்கள் இருந்தாலும் மனசு நல்லா பக்குவப்படணுங்கிறதுக்காக இந்த சொல்றார் மனசு சூக்ஷமா சிந்திக்கிறதுக்கு பழகட்டங்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் இதுதான் அப்சு அஹம் ரசி ரசோகம் அர்ஜுனனை பார்த்து கூப்பிட்டு அர்ஜுனா அப்சு நீரில் ரசையாக அஸ்மி அகம் அஸ்மிங்கிறத இன்னொரு இடத்துல இருக்கிறத சேர்த்துக்கணும் நான் இருக்கிறேன் இதுக்கு முன்னால ஸ்லோகத்தில் சொன்னார் இல்லையா சூத்ரே மணிகணா இவ எப்படி நூலில் மணிகள் கோர்க்கப்பட்டிருக்கின்றனவோ அப்படி என்னிடத்தில் இந்த பஞ்சபூதங்கள் மயமான பிரபஞ்சம் விளங்கி கொண்டிருக்கிறது நம்ம மேலும் இந்த ஆடை உதாரணத்தை எடுத்துண்டோம் நூல்கள் குறுக்கும் நெடுக்குமாக எப்படி ஆடை முழுவதும் வியாபித்திருக்கிறதோ அப்படி இறைவன் அபிநிமித்தோபாதான காரணமான ஈஸ்வரன் இந்த பிரபஞ்சமனைத்திலும் வியாபித்திருக்கிறார் ஆகவே நீரில் சுவையாக இருக்கும் தன்மை இறைவனை நினைக்கும்படி செய்கிறது ஆகவே நமக்கு நீர் கண்ணுக்கு தெரிகிறது அதன் சுவை நாக்குக்கு விளங்குகிறது ஆக சுவை மிகவும் நுண்ணியது அது பருப்பொருளாக இல்லை ஆனால் அது நாக்குக்கு தான் விளங்குகிறது உண்மையிலே பார்க்க போனால் கண்ணுலேயும் நிறைய நுண்மையான சக்தி இருக்க போய்தான் நமக்கு பொருளே விளங்குகிறது ஆனா நம்ம எல்லாம் ஸ்தூலமாக தெரியறதுனால அதை அவ்வளவா கவனிக்க மாட்டோம் ஆனால் பகவான் இங்க சொல்றார் அப்சு அகம் ரசா அஸ்மி இதை தியானம் பண்ணணும் நீரில் சுவையாக இறைவன் இருக்கிறார் என்று நாம் சற்று நினைத்து பார்க்க வேண்டும் அது மனதிற்கு ஒரு பக்குவத்தை கொடுக்கும் சுவையான அம்சத்தை தியானம் பண்றது சுவைக்கிறது இல்லை தியானம் பண்ணி பார்க்கறது அதே மாதிரி சசி சூரிய யோகோ பிரபா சந்திரன் சூரியன்னா எல்லாருக்கும் தெரியும் சூரியன் கதிரவன் பகலவன் அதில் பிரபா ஒளியாக அஸ்மி இருக்கிறேன் இந்த ஒளியை தியானம் பண்ணணும் பக்குவத்துக்காக இது கொண்டு ரொம்ப நேரம் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது புரிஞ்சுக்கணும் ஆக பருப்பொருள் பருப்பொருள்லேருந்து வெளிப்படுற ஒளி நுண்பொருள் இறைவனை தியானம் பண்ணுறதுக்காக பருப்பொருளும் இறைவன் தான் இருந்தாலும் நம்ம மனப்பக்குவம் அடையிறதுக்காக வேண்டி பகவான் இந்த கருத்தை உபதேசம் பண்ணுறார் இந்த ஸ்லோகங்களையெல்லாம் மனப்பாடம் பண்ணி நாம் அந்த கருத்தை கொஞ்சம் நினச்சிகிட்டே இருந்தால் நம்ம மனசுக்கு நுண்மையான சக்தி வரும் அதுதான் பலன் சர்வ வேதேஷு வேதங்கள் அனைத்திலும் பிரணவம் எனப்படும் ஓங்காரமாக இருக்கிறேன் பிரணவம்னு சொன்னால் அதிகமாக சொல்லப்படுவது அப்புறம் சிறப்பாக இறைவனை போற்றக்கூடிய சொல் ஓங்காரம் ஆக வேதங்கள் அனைத்தும் ஆ உ மா என்ற மூன்று எழுத்துக்களுள் அத்தனை சொற்களும் அடங்கி விடுகின்றன ஆ என்ற சொல்லிலேயே அடங்குகிறது என்று பிறகு பார்க்க போகிறோம் ஆனால் இங்கே அகார உகாரம் அகாரமாகிய ஓங்காரமாக வேதங்களில் வியாபித்திருக்கிறேன் ஆக ஓங்காரத்தை தியானம் பண்ணுறது அப்புறம் சொன்ன ஆகாசம் ஸ்பேஸ் அதில் சப்தமாக இருக்கிறேன் நம்ம பேசுறது ஸ்பேஸில் தான் போகிறது ஆக ஸ்பேஸ் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருந்தாலும் அதில் ஆகாசத்தினுடைய உண்மையான தன்மையை இறைவனாக எண்ணி தியானம் செய்ய வேண்டும் அப்புறம் அடுத்தது நிருஷு பௌருஷம் ஆண்கள் எல்லாம் என்ன நினைக்கிறோம் நான் ஆணாக நினைக்கிறோம் அந்த ஆணாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற தன்மை இறைவனாக இருக்கிறது இறைவனாகவே அந்த தத்துவம் விளங்குகிறது அப்படி புரிஞ்சுக்கணும் நிருஷு நிருஷுன்னா நரர்களில் மனிதர்களில் நான் ஆண்மையாக இருக்கிறேன் அப்போ நம்ம பெண்களில் பெண்மையாக இருக்கிறேன்னு சொல்லலாம் ஆனால் இங்கே அந்த இடத்துல அப்படி சொல்லியிருக்க அதை நம்ம எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் இன்னும் வரக்கூடிய மூன்று ஸ்லோகங்கள் இதை போன்று அமைந்திருக்கின்றன நாளைக்கு தொடர்ந்து நாம் படிக்கலாம் சுகௌந்தேய